சென்ற வாரம் முழுமையிலும் சேது மனு ஆதுபடி காக்கப்பட்டு இந்த வாரத்தில் முதல் நாளாக இந்த மன மகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவரை துதித்து பாடி மையப்படுத்தும்படியாக தேவலமையை இந்த நாளில் அவருடைய சமூகத்தை அழைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நான் அவர்களை அங்கே பரிசுத்த பருவத்தை அழைத்துக் கொண்டு வந்து என்னுடைய ஜப வீட்டிலே அவர்களை மகளப்படுவேன் உலகத்திலே மக்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் பதவிகள் இருந்தாலும் பட உடபமான வாழ்க்கை இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான வாழ்வு இல்லை என்று இந்த வேதமாக நமக்கு உணர்த்துகின்றது அகினாலே இறைவன் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ந்து கழிவுற செய்வதற்காக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே அவருடைய பாலப்படியில் அழைத்து வந்திருக்கிறபடி நாள் அந்த இருக்கிற யாவரும் அவர்களிலே மகிழ்ந்து கலிபுரந்து நிறைய ஆசியை நிறைவாக பெற்றுச் செல்ல வேண்டுமாறு தேவசமதி கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது இன்னும் நாளில் கத்தோடைய அவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்புகிற சில வேதமாத்தோடு வாசித்தை தியானிக்கலாம் ஒன்னது வசனத்தை ஒரு வாசிப்போம் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இறைவாக்கு சொல்லுகின்றன உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிலவில் தங்குவான் என்று வேத வாக்கியம் நம்முடைய நியமனை குறித்து உன்னதமானவர் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிகரானவர் உலகத்தில் யாருமே என்று சொல்லி அமையத்தில் அறிந்திருக்கின்றோம் அவருடைய மறைவிடத்தில் இருக்கின்றவர்கள் தான் அவருடைய சரக்குகளை தங்குவார் மறைவில் இருக்கிறவன் சருவல்ல நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கின்றபடி நம்முடைய தேவனை குறித்து சில வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் வேத புத்தகத்தை வைத்திருக்கின்ற மக்களும் தெய்வீகத்தை சரியாக தெரியாதபடியினாலே தங்களுக்கு தெரிந்தவரை மாத்திரமே மக்களுக்கு போதித்து மக்கள் பூரணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடினால் நம்மளால் அப்படிப்பட்டவர்களை எச்சரிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் அவருடைய மனக்கெண்களை திறந்து கொடுப்பதற்கும் வேத வாக்கியங்களை சரியாக தெரிந்திருக்க வேண்டும் என்று தேவாவியாக வருவெரும்புகிறார் யாத்திராகவும் அதிகாரம் நான் ஆயத்த மணி நேர் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செய்ய அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை சொல்வதையெல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயில் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாக இருப்பேன் தூதனானவர் உனக்கு முன் செந்தை என்று சொல்லி அங்கே பிதாஹித்தேவன் சொல்லுகின்றார் இயேசு கிரிசுவை கர்த்தன் இல்லை கடவுளில் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் எழுப்பியிருக்கின்றது எகுவா மாத்திருந்தான் கடவுள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய தூதன் ஆனவரை முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கின்றபடி நான் இன்னொரு கூட்டத்தான் இயேசு கிரிசு மாத்திருந்தான் கடவுள் பிதா கிடையாது என்று இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சரியாக பதில் கொடுக்கும்படியாக வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு யானும் தெய்வீக வாழ்விலை சரியாக வளர வேண்டும் என்று சரியாகவே நபர் விரும்புகின்றார் தேவநாயி கருத்து மோசிமிடத்தை சொல்லும்போது உன்னை வழியில் உன்னை காக்குவதற்கும் நான் ஆயத்த மணி நேர் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் தூதன் பரலோகத்தில் பணி உடை சொல்லவில்லை கருத்தினுடைய தூதன் பேமனுடைய குமாரனாகிறிஸ்துக்கு ஆகிலே என்ன பெயர் என்பதென்றெல்லாம் ஒரு சில வாக்கியங்களிடம் ஆசைத்தார் மிக மிக நல்லது கருத்து அவர் என்று சொல்லி ஆண்டவரையே சொல்லுகிறார் அவர் வாக்கு அவர் சமூகத்தின் எச்சரிக்கையாக அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாலே உங்கள் துரோகங்களே அவர் பொறுப்பதில்லை என் நாம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உண்டு என்பதையும் அவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டு அதன் மூலமாகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த வேத வாக்கிய வேத புத்தகம் நம்முடைய களத்தில் எழுதித்தரப்பட்டிருக்கின்றது இங்கு யாத்திராக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வாசிக்கலாம் உனக்கு முன் செல்லுவார் ஆயினும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை விசாரிப்பேன் என்றார் முன்னாள் என்று சொல்லி மோசடி நடத்தி சொல்கிறார் வர் கத்துவர் ஆபராம நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பல்களை வீட்டை விட்டு புறப்பட்டு உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் கத்துடைய தூதன் ஆனதை பின்னாலே நாம் அறிந்து கொள்ளலாம் ஆதியாக அதிகாரம் ஒன்ற இரண்டு வசனங்கள் அதிகாரம் அப்பொழுது கடத்தரு தூதனானவர் வானத்திலிருந்து பிள்ளையாண்ட கையை போடாது நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாது என்றும் ஒப்பு கொடுத்தபடி உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடி ஒருவர் வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் மனிதனாக வந்த பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆபரகாம் இந்நாளை கண்டு கழிவுந்தான் என்று சொல்லி நாதர் சொல்லுகிறார் ஏதோ சூசிக்க விட்டாமல் வசனம் கோவான் எட்டாம் மணிக்கு ஆண்டு உங்கள் தலைப்பனாகி ஆபரக கண்டு களிகூர் சொல்லும்போது யூதர்களுக்கெல்லாம் அது விகருப்பமாக தெரிந்தது உனக்கு இன்னும் நூறு வயசு ஐம்பது வயசு ஆகவில்லையே ஆபரகாம் அரித்து எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆயிவிட்டது ஆபரக நாளை எப்படி கண்டார் என்று சொல்லி கல்லூரிய வேண்டும் என்று கல்லூரியில் எடுத்துக்கொண்டார் என்று தெரிவித்திருக்கிறார் ஆகினாலே ஏசுகரிசு யாருந்து அறியாதபடி அந்த ஈதர்வில் ஆரம்பப்படி செய்தார்கள் இன்றைக்கும் இயேசு கரிசு யாரென்று தெரியாதபடி ஒரு கூட்டங்கள் அவர் மனிதர் என்றும் தீர்க்கத்தரிசு என்று சொல்லி யகோவா மாத்திரதான் கடவுள் என்று சொல்லி இதாக வெதண்டவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எகோவா தான் இந்த இயேசு கரிசு என்பதை நாமும் அறிந்து கொண்டு இறையாட்சியின் நிறுவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வார்த்தைகள் நமக்கு தரப்படுகிறது ஆதி ஆகும் பதினேழாம் அதிகாரம் ஒன்னாவது ஆவர காமரத்தில் பேசும்போது நான் சர்வெல்லம் தேவன் என்று சொல்லி இந்த கருத்துடைய தூங்க நான்கு பேர் ஆவரி அம்மரத்தில் சொல்லுகின்றார் ஆவரம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆவராமுக்கு தரிசனமாகி நான் சர்வவல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகி என்று சொல்லி ஆபரகத்தில் பேசுகிறார் மீதமாக சொன்னதாக இங்கே நாம் வாசிக்கின்றோம் அடுத்து மோசை இடத்திலே ஆண்டு அவர் பேசுகின்றார் வாசிக்கலாம் மோசை மீதியான் தேசத்திலே தன் மாமனாக மாமனாகிய எத்திரோவி நாடுகளை மீது கொண்டு வந்தான் அந்நாடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவ பர்வதமாக ஓரியர் மட்டும்தான் அங்கே கடத்தோடைய தூதன் ஆனவர் ஒரு முட்சியடியின் நடுவில் இருந்து உண்டான் அக்கிணி ஜாலியில் என்னென்று அவருக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முக்ஷியடி அக்கிலியால் ஜாலி அது வெந்துமுகாமல் இருந்ததோ இங்கே பரிசுத்தாதி என நிறுத்தி வைத்திருக்கின்றார் இந்த மோசையோடு கூட பேசினவரும் தரிசனமானவரும் முக்ஷியில் வேண்டியவரும் ஆனவர் கடத்துடைய தூதன் ஆனவர் இன்று நாம் ஆராதிக்கிற இயேசு திருசுதான் என்று செல் வேதவாய்க்கின் திட்டமாக சொல்லுகின்றது இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் இயேசு ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கத்தரிசி அவர் தேவகுமார் நம்மை போல ஒரு குமார் என்றாரே தவிர அவர் பரிசுலுத்தப்படுவதற்காக பயன்படுத்துகிறாரே தவிர அவர் தேவ நல்ல துணிகரமாக பேசுகிற மக்களும் உலகத்தில் பெருகியிருக்கிறார்கள் ஆகையினால் நம் அவர்கள் சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆமியனு சொல்லுகிறார் கிறிஸ்தவ ஆலயங்களிலே தேவ இல்லை என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன் இந்த தொடர்ந்து வாசிய முச்செடியிலிருந்து ஒரு அக்கினை தோன்றுகிறது ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற மோசை காட்டுக்குள்ளே தீயணை வெளியறிவதற்கு காரணம் என்ன அந்த முச்சேடி பற்றி எரிந்தது மாதிரி இல்லையே காற்றடிக்கும் போது முச்செடி வெளியே வருகின்றது மறுபடி காற்றடிக்கும் போது நெருப்புக்குள்ளே முச்சடி போய்விடுகின்றது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது மோச ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லுகிறார் வாசிகலா காட்டிலே நெருப்பெறிகிறது அற்புதமாக அவருக்கு தெரியவில்லை நெருப்பெரிந்தும் அந்த முச்செடி ஏகாந்திருக்கிறது என்கிறதை கண்டவுடனே கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்று நெருக்கி போகின்றார் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கருத்து கண்டார் முட்சடியில் நடுவிருந்த தேவன் அவனை நோக்கி மோசையோ மோசை என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியன் என்றான் அவர் இங்கே கிட்டிச்சேராயாக உன் கார்களில் இருக்கிற பாதராட்சிகளை காட்டி போடு இந்நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று எழுதி தேம பிரசன்ன இடமாக பரிசுத்த பூமியாக பரிசுத்திடமாக மாறிவிடுகிறது பரிசுத்தலமாக மாறுகின்றது அங்கு வருகின்றவர்கள் பாதரட்சிகளை அணிந்து வரக்கூடாது என்று மோசடி இடத்தில் ஆண்டவர் சொல்ல வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த மோசையினிடத்தில் எப்படி சொல்ல முடியுமானால் இன்று ஆராதிக்கிற தேவன் பிரசன்னமாகவில்லை அகினால் தேவன் பிரசன்னமாக அந்த கடந்து போய் மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள அங்கேயும் கடவுளை பார்க்க முடியும் என்று கலந்து கொய் கொண்டிருக்கிறார்கள் வீணான ஆராதனை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வீணா எனக்கு ஆராதனை செய்ய மனுஷனுடைய கட்டளை உபதேசங்களாக போதித்து ஆராதனை செய்கிறாள் என்று சொல்லி ஆண்டுவர் சொன்னது போல அது வீணான ஆராதனைகள் இவொரு கருத்தருக்கு செலுத்தக்கூடிய ஒரு பரிசு ஆராதனை அலவலூயா இந்த தேவ பிரசனத்தை நாம் காணுகின்றபடினா இங்க பாதிரட்சியை போட்டுவதற்கு நாம் பாய்ப்படுகின்றோம் அளவிலூயா பல ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளியூரில் இருக்கின்ற பொழுது அந்த வள்ளியூரம் அப்பொழுது சொந்தமாக்கப்படவில்லை மாணவர்கிட்ட ஆராய்ச்சி ஒரு பெரிய பக்கத்தில் கும்பலம்பாடு என்று சொல்லி ஒரு பெரிய கிராமம் இருக்கிறது அங்க இருக்கிற எல்லாருமே தேவர் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் அந்த ஓர் தலைவர் சுப்பிரமணிய சிவசுப்பிரமணிய பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் அப்படியே மகன் ஒருவர் பிஏ படித்துக் கொண்டிருக்கும் போது கல்லூரியிலே காலத்திலே பரிட்சைக்காக படிக்கும்போது மாணவர்கள் தென்னமதில் அறிந்து பையன் தான் யாரும் பறிச்சு இருக்கிறார் மட்டியை பிடித்துக் கொண்டு கத்தினால் ஒரு கொலை அறுத்தலிடும் கொலை நெஞ்சில் வந்து விழுந்து கைசெழிப்பாகி அந்த பையகளை விழுந்து இழுப்புகளை எல்லாம் நொறுங்கி போயிட்டு கால் நடக்க முடியாது படிப்பு விட்டு விட்டார் அப்போது அங்கே மருத்துவமனைக்கு ஒரு போதவர் வந்து ஒரு பைபிளை கையை கொடுத்து தம்பி உனக்கு இனி ஆறுதல் வேண்டுமானால் வேத புத்தகத்தை படித்துக் கொண்டது ஆறுதல் கிடைக்கும் என்று கொடுத்து விட்டு இந்து மதத்தில் பெரிய தீவிரவாதி அந்த பையன் நித்துராமலிங்க தேவருடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவன் பெரிய பட்டப்படிப்புகள் எல்லாம் படித்து பேமர்மலத்துக்கு தலைவனாக வேண்டும் என்று சொல்லி தாப்பினாரும் படிக்க வைத்திருக்கிறார் விழுந்து விட்டான் கைகால ஒடிந்து போய்விட்டது அப்படி படுக்கையில வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டது டாக்டர்ல கட்டி தைத்து கொடுத்து விட்டு விட்டார்கள் வீட்டில் கால அப்படிதான் இருக்கும் ஸ்விங் மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கும் படுத்துதான் இருக்க வேண்டும் உட்கார முடியாது எல்லாமே படுக்கையில சாப்பாடு வாயில தாயால் ஊட்டுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படி இருக்குமா தாயில பண்ணித்தார்கள் இளைய பையன் அப்படி இருக்கின்றபடி ஒரு நாள் தள்ளுப்படாடு சொன்னாரா என்ற மக்களை மகனே சும்மா இருக்கின்றாயே அந்த புத்தகத்தை படிக்கலாம் நான் ஒரு பெரிய புத்தகத்தை ஒருவர் தந்தார் அல்லவா அப்ப நான் அது பொருட்டி பாட்டு எனக்கு ஒன்றும் விளங்குறதில்லை அது கதை புத்தகம் மாதிரியும் இல்லை அம்மா அந்தபடி மற்ற சாஸ்திரங்கள் போன்றதுமாகவும் இல்லை விஞ்ஞான புத்தகம் மாதிரி தெரியும் இல்லை ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறது எனக்கு விளங்குவதில்லை யாராவது ஒரு போதவரை கொண்டு வந்து எனக்கு படிப்பிட்டு வந்தாலும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர் ஒரு ரோட்ல விட்டுட்டே இருந்தாரா யாராவது கிறிஸ்தவ போதல் வர மாட்டாரா என்று சொல்லி அப்பொழுது பைக்கில் ஒரு போதவர் வந்திருக்கிறார் அவர் வந்து எஸ் என்று அடையாளம் போட்டு சால்மேஷன் எஸ் போடுவாங்க பாதுதான் வெற்றியில் கவலை கிடையாது அவரை மறிச்சு சாரதியே கிறிஸ்தவ தான அம்மான ஒரு பாஸ்டர் கொஞ்சம் என் பையன் வீட்டில் இருக்கிறான் பைபளை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு விரும்புறான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அவர் முதலாளி போயிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு தம்பி நெஸ்டிக்கு வர சொல்லி அடுத்த வாரம் போகும்போது அவரே படித்த கேள்வி சில கேள்வி கேட்டுக்கிறார் யார் அந்த பையன் காலேஜில் படித்தோம் பயப்பட படித்த போது புள்ளியற்பாட்டில் சில கேள்விகளை கட்டோடனே அவருக்கு அந்த சொல்லி நிற்க முடியாத காரியம் அவர் சொன்னார் பெண்கோசுகார்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது என்று அவர் போய்விட்டார் எப்படி நாங்கள் அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த பையனுக்கு ஒரு தான் தரிசனமாகி வள்ளியூரில் ரெண்டு பேர்கள் ஊழியை செய்கிறார்கள் அவர்கள் அழைத்து வர வேண்டும் எனக்கு தரிசனம் கிடைத்ததாகவும் தலைப்பு சொல்லி அவர்கள் வந்து அழைத்துக் கொண்டு போனார்கள் பின்னர் அவர் ஞானசானம் எடுத்தார் பரிசுத்தாவி கொண்டார் பழைப்படம் அதிகமாக சபையோடு உடனே சேர்ந்து கொண்டு ஒரு வயிற்றவலி இருந்தது அவருக்காக ஜிமித்து விட்டு வந்து வயிற்றவலி குணமாகிவிட்டு முதலாளி சொன்னார் இதுவாக நான் வரதில் ஒன்றும் தப்பு இல்லை வள்ளியூரில் என் பையன் இருக்கிற இடத்துல பெரிய படக்காரன் இருக்கிறாரு ஏன் அந்த கோயிலுக்கு வந்தீன்னு கேட்டா நான் ஏதாவது காரணம் சொல்லணும் தானே என் பையன் இப்படி உங்களை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா படுக்கையில கிடக்கிறான் ஏதோ ஏற்றுக்கொண்டு போறான் நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா எனக்கு ஒரு நன்மை கிடைத்திருந்தா நான் வருவேன் எனக்கு ஒரு வயிற்றவலி இருக்கிறது மருத்துவர்கள் குணமாக்க முடியவில்லை ஏசுநாங்க குணமாக்கிவிட்டால் நான் வடவை நினைச்சார் ஒரு நாள் ஜபித்து விட்டு வந்து சுகமாகிவிட்டது அவர் பின்னர் ஆலயத்துக்கு வந்தார் ஞானசுவாமி பெற்றுக் கொண்டார் பருசத்தாய் பெற்றுக் கொண்டார் எதை இப்ப அவர் இந்து மதத்தில் இருந்த பக்தியை கிறிஸ்தவ மதத்தில் வந்து தீவிரமாக காண்பிக்கிறார் கிறிஸ்தவர்களோடு புறமணித்தவர்கள் தன்னுடைய ஜெயலத்தினிடத்தில் ரொம்ப பக்தி இருக்கிறார்கள் ஆலய திரும்ப மரியாதையாக அவர் மதிக்கிறார்கள் கல்லாகங்கு இருந்தாலும் கடவுள் நம்புகின்றார்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆலய மரியாதையும் கிடையாது ஆண்டவனை பற்றிய பயபக்தியும் கிடையாது உள்ளே சண்டை போடுவார்கள் உள்ளே கட்ட வார்த்தை உள்ளே பயங்கரமான கொலைகள் நடக்கும் எல்லாமே பண்ணிக் கொண்டிருந்து இயேசுநாதர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வீணான ஆராதனை அக்கிரமத்தோடு ஆசிரிக்கிற மாதப்பிறப்பையும் பண்டிகைகளையும் நான் மறுக்கிறேன் என்று இருவராக சொல்கிறேன் அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள காம்பவுண்டு வந்தாலும் சரி காம்பவுண்டுக்கும் வெளியே போயிட்டு பாதரட்சியை கையில் எடுத்து விடுவார் காம்பவுண்டு ஒரு செடி மோட்டில் கொண்டு வைத்து விட்டு உள்ள வருவார் நான் ஒரு நாள் சொன்னேன் ஐயா இந்த மாசல் வரைக்கும் நீங்கள் போட்டுக் கொண்டு வரலாம் மாசல்ல வந்த பிற பாதரட்சியை காட்டினால் போதும் அவர் சொன்னார் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் எனக்கு இந்த காம்பவுண்டு குழு நுழைந்தவுடனே எல்லாமே தீவிர பிரசன்னது இந்த காமௌண்டை சுற்றில் வேத வசனங்கள் எழுதி போட்டிருக்கின்றபடியே நான் உணர்கின்றபடியினால் இதற்குள்ளே பாதிரட்சி போட்டு வர முடியவில்லை ஹலோ லயா இன்றைக்கு சமுதாயம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றது எப்படி தொழுகை செய்து கொண்டிருக்கிற ஏராமக்கணுந்தாக புரிந்து கொண்டு நம்முடைய ஆறாயிரமணி நேரங்கள் தொழுகை நேரங்கள் எல்லாம் மிகவும் பயபக்திக்குரியதாக நடக்கடியவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் ஆடு வைத்துக் கொண்டிருந்த மோசிக்கு முட்சிலிருந்து சத்தம் கேட்கிறது அந்த பரிசுத்த பூமியிடத்துக்கு என்ன செய்யக்கூடாது மாதிர்சியோடு கூட வரக்கூடாது அருமையான தேவ ஜனே ஆர்வாதிக்கிற தேவன் யாரும் இதை சரியாக கொண்டு ஆமரகாமுக்கு தரிசனமானார் அந்த ஆமரகாமுடி சந்ததிகள் இஸ்லாமியர்கள் மூத்த மகன் தான் இஸ்வமேல் அவர்தான் இஸ்லாமியர்கள் அவர்களும் வந்து ஆமரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தின் கொடுத்த ஆண்டவருக்கு தான் அல்லா என்று கும்பிடுகின்றார் தூதர்களுக்கு மோசையின் மூலமாக யோகா என்ற பெயரில் தரிசனமானபடினாலே யோகவா என்று கும்பிடுகிறார்கள் அந்த அல்லாவும் அந்த அவரின் தரிசனமான கற்றுடைய தூதனானவர் தரிசனமான எகுவாவும் இந்த யோசுதான் என்பதை அவர்கள் புரியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாரும் புரிந்து கொண்டு ஆராதிக்கின்றபடினாலே மக்களுக்கு அதை சொல்வதற்கு திறமை நிலவராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் கிருஷ்ண விளம்பிச்சால் ஒன்றும் தெரியாதவர்கள் ஏமாளிகள் உலகம் தெரியாதவர்கள் தங்களுடைய கடவுளை பற்றிய சரியாக தெரியாத என்றுதான் சொல்கிறார்கள் நம் அப்படி இல்லாதபடிக்கு இறைவனை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் சர்வ நல்லமுள்ள தேவன் என்று ஆமணராமக்கு தரிசனமானார் அதை குறித்து வெளிப்படுத்தலாகும் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது சமத்திலே ஏசுநாதர் சொல்லும்போது இப்படி சொல்லி இருக்கிறது வருகிறவருமாக சர்வெல்லம் உள்ள கருத்து நான் அல்பாவும் ஆதையும் அந்தபமாக இருக்கிறேன் என்று திருமணம் படுத்துகிறார் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி சர்வெல்லமுள்ள கருத்தர் நான் அல்பாவும் உம்மைகாவும் ஆகிய இருக்கிறேன் என்று திருமணம் பற்றினார் இருந்தவரும் இப்போது இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவருமாகிய சர்வதருத்தர் சொல்லுகிறார் ஹலோ லுய்யா ஹலோ இவர் தான் ஆபரக தரிசனமானவர் இவர் தான் மோசியோடு கூட பேசினவர் என்று சனி வேலை வாக்கியத்தில் அறிந்து கொள்கின்றோம் இந்த வாசிகளை ஆக்கிராகமோ அறமணி ஆறு வாசிப்போம் மேலும் தேவன் மோசையை நோக்கி மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் யகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் எனும் நாமத்தினால் ஆவரகாவுக்கும் ஈசாக்கு யாக்கோளுக்கும் தரிசனமானே நான் சர்வல்லாலே ஆதரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோவருக்கும் தரிசனமானே ஆனாலும் யகோவா எனும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை ஆனால் என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லியிருப்பாகிய ஆண்டு சொல்ல கருத்து நான் சொல்லுகின்றார் சரோ இல்ல முழு பேரில் பேராலே அவரநாமுக்கு தரிசனமானேன் யோகவாய் என்னும் பேராலே நான் அவருக்கு தரிசனமாக எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறது என்று அர்த்தமாக அடிமைத்துடன் மீட்டுக் கொண்டது போல இப்பொழுது இருக்கிற பாவங்க செய்த மக்களை ஆறு குமாரனாகவர் வெளிப்பட்டு என்று பரிசுத்தாவி அனுவர் திருள்ள பெற்றுகிறார் ஹாலாலுயா மேலும் தேவன் மேலும் தேவன் வேசையை நோக்கி நான் யகோவா சர்வாலமன தேவனின் நாமத்தினால் நான் ஆமரநாமுக்கும் ஈசாக்கு யாகோவுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் யோகா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் ஆகையினால் பிறகு இசுவேலர்கள் யகோவா என்ற பெயரில் மாத்திரமே இவர்களுக்கு ஆராமனை செய்கிறார்கள் இயேசு என்ற பெயரில் அவர்கள் யுகோவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிட்டார்கள் காலத்திலும் அவரும்பது மாத்திரம் தான் தெய்வம் இந்த முடி மனிதனாக யாரையும் தெய்வமாக ஈட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவரை வணங்கு நின்ற மக்களை கொலை செய்து திரைச்சால் ஒடித்து சித்திரவதை செய்து கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்து வேண்டும் என்று தீவிரத்திருந்த மனுஷனுக்கு அந்த இசையை தரிசனமாக பின்னர் அந்த கிறிஸ்தோவை குறித்தவர் ரொம்ப தாராளமாக மிகுந்த ஆயத்துவமாக அவர் பேசி வழங்கச் செய்தார் என்று பரிசுத்தேதாக உங்களுக்கு என்ன வாசிக்கின்றோம் யாத்திராவம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கலாம் நாம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஓசையிடத்தில் சொல்லி நாம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்னை ஊடத்துக்கு அனுப்பினார் என்று சிறுவளிப்பு தடத்தில் சொல்லு அவருடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே என்று சொன்னு இளமாக ஆண்டவர் சொல்ல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னத்தில் அனுப்பினவர் என்று சொல்லு இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருந்தவரும் இருக்கிறவரும் அருகரும் ஆகிய சந்தேகம் உள்ள கருத்தர் சொல்லுகிறதாவது புரியுமா தேவ ஜனவே என்ற இன்றைக்கு முயற்சி ஆண்டவர் இயேசு மாறி போயிட்டாரோ என்று பலர் எண்ணுகின்றார்கள் திரு ஏசுநாதனோட பேச்சுதான் வல்லமை ஜாஸ்தி என்று கிருஷ்ணர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சீர்கட்டவர்களாக கிறிஸ்தவர்கள் மாறி போயிட்டார்கள் இருக்கிறேன் என்று இசிறுவை மக்களத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார் என்று சொல்லுமான தேவஜானவே அந்த இருக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்கின்றோம் ஹாலாலியா இல்லாமல் போன ஒருவருக்கு ஆராதனை செய்யவில்லை செத்து போதும் மறிகளுக்கு செய்கிறவர்களே நம்பிக்கை ஆயத்தமாக இருக்கிறான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு ஆராதனை செய்கின்ற மக்கள் குறித்து சரியாக புரியாமல் இருக்கிறது வருத்தமான காரியம் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு என்று சொன்னால் இருக்கிறவராக இருக்கிறேன் இருக்கிறேன் சொன்னதை செய்து முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றபடி நான் அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வெளிப்படத்தின வாக்கு தத்துங்கள் காரியங்கள் சொல்லி இருக்கிறார் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை நம்மளை பெருக வேண்டும் என்றால் இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லியிருக்கிறார் செத்து போகும் என்று சொன்னவர்கள் சொல்லவில்லை மனிதன் செத்து போன சொல்லுகிறேன் நம்புகிறார்கள் இன்னொரு இப்படி சொன்னார்கள் எனக்கு அதை செய்வார்கள் என்று எண்ணுகின்றார்கள் அது இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவன் சொல்வதை நம்ப முடியாத மனதிலே காணப்படுமானால் அது மிகுந்த வருத்தத்தக்க காரியம் என்பது இவங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இர மக்கள் தேவனை கொடுத்து மிக தெளிவாக அறிந்து இருக்க தேவனுக்கு ஆறாவது செய்ய வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்று ஆமை அனுமதி சொல்லுகின்றார் சங்கீதம் நாலாவது சங்கத்தையும் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் நான்காவது நாமத்தை பாடிய நாமத்தை கீர்த்தனம் மனாந்திரத்தை ஏறி வருகிறதற்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவளுக்கு முன்பாக களி கூறுங்கள் அலே லீயா என்கிற நாமம்டைய நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அகனாருடைய நாமத்திலே நம்ம எல்லாரும் கழிவூர வேண்டும் என்று ஆவியான நான்காவது வாசிக்கின்ற பொழுது அந்த இசைமேல் மக்களோடு கூட வந்தவரான அந்த கடத்தினுடைய தூதனானவர் அந்த எசோகி நேரம் தான் அந்த கண்ணலையாக இருந்தார் என்று சொல்லி அப்போசனத்தை பகல் விளக்கம் கொடுக்கின்றார் ஒன்று ஒருந்தர் பத்தாம் அதிகாரம் நான்காவது மோசனம் அந்த கண்மலை கிறிஸ்திவேசுநாத இருக்கிறார் தெரியுமா கண்மலை உண்ணா தேசத்திற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் தேவரை குறித்து நாம் சரியாக அறிவில்லாதவர்களைப் போல இருப்போமானால் பேரணத்தின் பெற்றுக் கொண்ட நன்மைகளை குறித்து மறவியாக மறந்தவளை போல வளர்ந்து கொண்டிருப்போமானால் அது விசுவாசமில்லாத ஒரு வாழ்க்கையாக நம்மளை மாற்றிவிடும் என்று சொல்லி பயில் இங்கே விளக்கம் கொடுக்கிறார் இப்படி இருக்கிற சகோதரியை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் நாம் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான்சானம் என்னப்பட்டார்கள் ஞான்சானம் எப்படி எடுக்கணும் தெரியுமா மூழ்கி எடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது இரண்டு மக்களும் சமுத்திரத்தினுடைய தண்ணீர் மலை போன்று உயர்ந்து இருக்கிறது மேலே மேகம் இருக்கிறது மேகத்திலும் தண்ணீர் உண்டு இதற்காக அவர் ஞானசாதானம் பற்றி வெளியே வந்தார் என்று சொல்லி இங்கு பரிசுத்த போதும் மிக தெளிவாக எழுதுகிறார் ஞானசானத்திற்கு மக்களுக்கு எச்சிக்கு உண்டு இஸ்ரோல் மக்கள் ஞானஸ்தானம் பற்றிதான் வந்தார்கள் என்று சொல்லுகிறான் சொல்கின்றது இன்னைக்கு அப்படியே ஒரு ஞானசானம் அப்பா கொடுத்த ஞானசானம் போகுந்தானே ரெண்டு சீட்டு தண்ணி தலையில் படிக்க மாட்டார்கள் மனுஷருடைய கட்டளை கற்பனைகளாக போகித்து ஆராதனை செய்கிறார் என்று சொல்லியிருக்கின்றது போல ஈணா ஆராதனை செய்கிற மக்களுடைய கூட்டங்களுடைய உலகத்தை பொருகிவிட்டது அதை மக்கள் எல்லாரும் நம்புகிறார்கள் அவருத்தான கும்பிடுகிறார்கள் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார் இயேசு கும்பிட அவன் உலகத்தில் நன்றாகத்தான் இருக்கிறார் புறமத்தைச் சேர்ந்த ஒருவன் கோயிலுக்கு அவன் மாதிரி கல்யாணம் முடிச்சான பொண்ணு தந்தாருன்னு சொல்லுவான் உத்தியோகம் பாக்குறேன் வேலை தந்தாரு அவன் சொல்லுவான் எனக்கு எங்க சாமி எல்லாம் தந்திருக்கிறதே புதிய மாணவியை பேசுற உலகத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது ராஜஸ்தானுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே டேரா போயிட்டு மருத்துவர்களுக்கு ராஜஸ்தான் இறங்கினார் தம்பி ராஜேந்திரன் என்று சொல்லி ஒருவர் செல்லத்துறை என்று சொல்லி ராஜஸ்தான் கம்பல் வேலை செய்யிறார் அவர் கேட்கல உனக்கு எனக்கு என் சாமி போது என்கிட்ட ஜாமியை போயிட்டு சொல்லாது சொல்லிடுவாராம் நீங்க கருத்து சொன்னால் இந்த மாதிரி மணியில் சதவீதத்தை பார்த்து அவரை மனந்தேர் மைக்க வேண்டும் என்று சொன்னார் சரிப்படுத்த போகிறோம் டெல்லிக்கு போய் டோராடின் போகிறோம் இருக்கும்படி வெளிப்படுத்தினால் ராஜஸ்தான் இறங்கி என்றால் அபிஷேகம் கொடுத்து விட்டு சொல்ல வேண்டும் அவனோடு கூட இன்னும் சில சந்திக்கப்படுவாள் என்று சொல்லி ஆகியோர் பேசினார் எப்படி நாங்கள் அங்கிருந்து அவருக்கு அவருடைய அண்ணன் போன் பண்ணி சொல்லுங்க நாங்கள் வர்றோம் ராஜஸ்தான் போய் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து பெட்டி போட்டுட்டு அவருடைய கம்பெனி அட்ரஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார் என்று சொல்லாத முறையிலே நீங்கள் இயேசுநாதனை கும்பிட்டுல புரோஜனமே கிடையாது என்பது எங்களுக்கு சொல்லிக் அவர் அநேக மொழியக்காக சரியாக தேசிய பற்றி சொல்லாதனாலே புறமதத்தை நினைக்கிறார்கள் நம்ம தெய்வம் தான் பெரிய தெய்வம் என்று இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவன் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற இந்துக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள தெரியுமா கிறிஸ்தவர்கள் சரியாக மாளாததுனால மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் உலகத்தில் இல்லாத மக்களுக்கு மிக பொருத்தமான போதனை இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவன் அந்த பேதனையின்படி வாழ்ந்திருந்தால் இந்தியா நாடு இன்றைக்கே கிறிஸ்தவ நாடாக ஆகியிருக்க முடியும் பிரசவமான யாரும் மாற மாட்டார்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றவர்களே நம்மிடத்தில் அன்று எதிர்பார்க்கிறதெல்லாம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஏராளமான மக்களவை பின்பற்றி வர முடியும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எப்படி கம்பெனிக்கு போன மாலை நாலு மணிக்கு அவர்களைத்தான் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம் அண்ணா போன் பண்ணாங்க வர்றீங்கன்னு சொல்லி வந்தது ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நாளை காலையில சொல்லுவோம் என்று சொன்ன நாள் இருக்கிறீங்களோ அதான் தான் சாப்பாடு கொண்டு வருவோம் ரொம்ப கேள்வி அளவு நானே கொடுத்தேன் சொல்லக்கூடாது சரி தம்பி நாங்க வந்தது உங்களுக்கு ஏசு நாதிரி பிடிச்சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் அண்ணன் ஏசுநாதிரை ஏற்றுக்கொண்டு கடவுண்டு ஊழியர்கவனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த ஏசியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னதார் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் வணக்கின்ற சாமியனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் சம்பல் நதி என்று சொல்லி ஒரு நதி ராஜஸ்தான் ஓடுகிறது அங்கேதான் கொள்ளைக்கட்டு தலைவர்கள் தங்குகின்ற இடமா ரொம்ப பள்ளமான இடம் அப்ப மெயின் ரோடிலிருந்து அந்த இடத்துக்கு ரொம்ப பள்ளமான இடத்துக்கு சலைகிழா ஒருபு பள்ளம் ஏனோ அதை மேடாக்கி பாலங்கட்ட அங்க வில்லேஜ் எல்லாம் ரொம்ப படி டெவலப்மெண்ட்லாம் கிடையாது ரோடு போட்டு கொடுத்திருப்பார்கள் சில கிராமத்தில் அதுவும் கிடையாது தமிழகத்தை மாதிரி எந்த மாநிலத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் கிடையாது என்பதை நாங்கள் போய் வந்தனால சொல்லிக்கொள்ளுகின்றோம் அப்படி அங்கே மேட்டிலிருந்து அவர் இறங்கி சைக்கிள் வரும்போது பின்னால வந்து பைக்கார சைக்கிளை அடிச்சுட்டு தட்டிட்டு கவனமோ தட்டிட்டான் தட்டினவுடன் அந்த சைக்கிள் என்ன தெரியுமா எந்த இடத்துல தட்டப்பட்டதோ அந்த அளவில் இல்லவெல்லாம் அந்த சைக்கிள் போயிட்டு இருக்குது ரோடு கீழே போயிட்டு இருக்குது மறுகையா மறுகையான்னு சொல்லி நேரம் சத்தம் போட்டாங்களா அப்படி ஒரு ஒரு பர் தான் சைக்கிள் அப்படியே அந்த அடித்த வேகமானது ஒரு படம் இது அந்த கண்ணமாத்திரம் ஓடிட்டு சாமி பத சொல்லிட்டே இருந்தாரா இந்த காப்பாற்று காப்பாற்று சொல்லி எனக்கு கைபாடு சொன்ன அங்காஷாகி ரொம்ப நாளை படுக்கலாட்டேன் பத்து நாள் படுத்துறேன் பத்தாண்டு நாள் கழிச்சபிறதான் கேலண்டரை பார்த்தேன் பத்து நாளைக்கு அன்றைக்குள்ள தேற்று காட்டுகிறது கேலண்டர் பத்து நாளைக்கு முன்னால் தேற்றி காட்டுகின்றது அப்படிப்பட்ட பத்து நாளைக்கு சுயநலையில் படித்துவிட்டு சுயநனை வந்தவுடனே எனக்கு ரொம்ப இருந்தது உடம்பு எழுந்திருக்க முடியாது உயிர் இல்லாத ஒரு நிலைமை என் தலைக்கு மேல் என்னுடைய படம் இருக்கிறது நான் மனதிலே கஞ்சிறேன் எனக்கு தாகமாக இருக்கிறது என்னை இப்போது யாரும் வந்து தண்ணீர் கொடுத்து காப்பாற்ற முடியாது நான் உன்னைதான் நம்பியிருக்கிறேன் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த படத்திலிருந்து அப்படியே தண்ணீரின் வாய்க்கினராக இருந்து விழுந்தது அற்புத அடையாளங்களை உலகத்தில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடி மக்களில் அவர்களை பின்பற்றி போகிறார்கள் அடையாளத்தை அர்ப்புக்தான் எதிர்பார்க்கிறார்கள் அங்கே அப்படி மக்களுக்கு புறமழுத்தன் கேட்கும்போது என்னப்பா உனக்கு கிடைத்தது என்று கேட்டால் சொல்ல முடியாதவர்கள் மாறிவிடுகிறார்கள் அவளையும் சொன்னார் நான் சம்பாத்தியத்தில் எனக்கு போலீஸ் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை செலவு செய்து கொண்டே இருக்கிறேன் இனி கடவுளத்தில் ஜபித்து கேட்டு கிடத்துல பேச வேண்டும் என்ன நான் இரவு அறைக்கு போயிட்டு அங்கிருந்து ஜபித்துக் கொண்டிருந்தேன் இருக்கிற சூழலில் செய்த பாவங்கள் இவனுக்கு பாவத்தினால் வரக்கூடிய தண்டனைகள் ஒரு சூழல்களாவட்டி ஹண்ட்ரட் பேசிக்கொண்டு எழுதி வச்சுட்டு மறுநாள் காலையில் டிவன் வாங்கிட்டு வந்தார் ஐயா எப்படி இருக்கிறீங்க எப்படி போணும்னு நினைக்கிறீங்க இல்லை நாங்கள் கொஞ்சம் பொறுத்துதான் போவோம் என்று செல்ல தம்பி உங்களை பற்றி ஒரு காவி மாண்டு சொன்னால் செல்லலாம் என்னைப் பற்றி எதுச்சென்னாலும் சொல்லுங்கய்யா அவருடைய பாவ ஜெயத்தை குறித்தும் அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய தண்டனை குறித்தும் அது நிமித்தமாக அவருக்கு வரக்கூடிய பயங்கரமான ஆபத்து கொடுத்து சொல்லுவதற்கு ஆரம்பிச்சார் ஒரு மனை போகை நூறு மனை வச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனையை தப்பினமாக நேசுகிறது சாமி வந்து சொல்லித்தர மாட்டார் சொல்லுகின்றார் பிரியமான தேவஜானமே இயேசுநாதர் வந்து எதற்கு தெரியுமா வீடு கட்டித் தருவதற்காக பிள்ளைகளுக்கு மேல ஆலையின்றி பார்த்துத் தருவதற்காக புரோக்கர் வேலை பாவங்களை மன்னிப்பதற்காக இருந்திருக்கிறார் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்துவ சூழகத்து வந்தார் ஆகையினால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று எகவா இந்த பேரில் வெளிப்பட்டிருக்கிறார் அதை சொன்னே காலி விழுந்தான் ஐயா அந்த பாமத்தின் எனக்கு விடுதலை வேண்டும் இந்த சூழலில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் இதனுடைய நிலை எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் இல்லை நான் அந்த ஊரை விட்டு ஓட வேண்டியது ரெண்டில் வந்து நடக்கும் என்பது எனக்கு தெரியும் நியமனிருந்து என காப்பாற்ற மாட்டான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் புரிய மாணவரை பாவ அறிக்கை செய்தான் எங்க போய் பால் வைக்கை செய்ய சொல்ல வேண்டும் அவன் சாமியிட்ட போய் சுவாமி எங்கே போய் பார்ப்பான் ஏ சுவாமி எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் அறிக்கை செய்ய வேண்டும் அறிவிக்கிறோம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லியதான் சொல்லுகின்றார் உயபாரணி பாவர கேசிதான் உடனே பரிசுத்தான் என அபிஷேகம் எனக்கு சந்தோஷம் தந்த கடவுளுக்கு இருக்கிறார் நீங்கள் வந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் அழைத்து வந்தார் எல்லாருக்கும் இரவிலோடு காட்டிலே கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் ஜிபித்து சுவிசசன் சொல்லுக்குள்ளாக்கி ஒரு ஏழு பேர் சம்பல் நதியிலே வந்தது பாவங்களை மிக கவனம் என்னை பெற்றோரு கூறவுடன் இருந்து இழந்த முகால் இப்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார் வாசிக்கலாம் மறுபடியும் ஒன்று வந்த பத்தாம் அதிகாரம் ஒன்று இருந்து வாசிங்க இப்படி இருக்கிற சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய பிணாக்களில் யாரும் தேசத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் ஞானசிலான மருந்திற்கு யாரும் காலம் தவர்த்திக் கொண்டிருக்காதீர்கள் இன்னொரு ஞானசாரம் அமல் சீபா தீண்டிக் கொண்டிருக்காதிரங்கள் ஞானசிலானம் இப்படித்தான் பெற்றுக் வேண்டும் ஊழிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமுத்திரத்தின் வழியாக மேலே மேகம் இருந்தது எந்த பக்கமும் சமுத்திரத்தின் தண்ணி இருந்தது அதற்கு உள்ளாக மோசைக்குள்ளாக ஞானசானம் என்னப்பட்டவர்கள் அதன் மூலமாக விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் அதை பின் தொடர்ந்து வந்த எல்லா சற்று சற்றுகளும் அந்த மொழி அழிந்து போய்விட்டது நம்மை பின்பற்றி வருகிற எல்லா பாவங்களும் அழிந்து போகின்ற ஒரு இடம் இங்க தெரியுமா ஞானசனான மகலுயம் அது இன்றைக்கு பென்ற கோசுகாரம் ரொம்ப தப்பிதமாக முக்கினால் மாத்திரம் போதும் வந்து பாவத்தோடே மிக்க அனுப்பிவிட்டப்படுகின்றனால் பாதிகளாகவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைக்கு ஏற்றியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் பின்தொடர்ந்து வருகிற பாவங்களை இனி ஒருபோதும் உங்களை பின்தொடரமாட்டோம் அருமையான அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் விடுதலை பெற்றுக் கொண்டார் என்று அர்த்தமே தவிர மற்றபடி எங்கிலிருந்து விடுதலை பெற்றால் அது பிரயோஜனமில்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஈகமாக எல்லாரும் ஞானசாங்கு பெற்றார்கள் வாசிக்கலாம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தில் ஒரே அப்பத்துறை போய் பங்கு பெறுகிறோம் அப்படி சிறுவர் மக்கள் எல்லாரும் மானத்திருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரே ஞான போஜனத்தில் பூசித்தார்கள் நாம் ஒரே பாத்திரத்துறை பானம் பண்ணுகிற போல எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி அவர் வாங்கச் சென்ன ஞான கம்பனின் தண்ணீரை குடித்தார்கள் இங்கு பகல் இயேசுநாதருக்கு கண்மலை என்று சொல்லியிருப்பவர் அசையாதவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் மாறாதவர் ஹரோலியா ஆகினால் தன் கல்லின் மேல் ஒரு மோகிநாதருடைய மண்டை உடைந்து இந்த கல் யார் மேல் விடுகிறதோ அவரின் அசைக்கப்படும் என்று சின்ன வேலன் சொல்லுகின்றனர் இயேசுநாதரை என்று சின்ன வேலன் அந்த கண்மலை ஆகிய கிருசிடத்தில் வந்திருக்கின்றோம் வாசிகை தொடர்ந்து வாசிகே இப்படி இருந்தும் அதிகமான படத்தில் தேவல் பெரியமாக இருக்கவில்லை ஆந்தலால் மனாந்திரத்திலே அவர்கள் அளிக்கப்பட்டவர் எல்லாரும் ஞான சாமி பெற்றார்கள் எல்லாரும் ஞானபோஜனத்தை குசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் அந்த கண்ணனிருந்து வந்த ஞானபானத்தை பானம் அப்படி இருந்தும் அவரிடத்திலே அதிகமான படத்திலே கருத்தர் புரியமாக இருக்கவில்லை புரியமானவில்லையே நாம் இப்பொழுது யாரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உலகத்தாரையா உறவினரையா சாத்தானையா அது நம்மையே பிரியப்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது நன்குடந்து நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் அநேகமானவரத்தில் ஆண்டவர் பிரியமாக இருந்ததில்லை ஆகினால் மனாந்திரத்தை அழிந்து எல்லாரும் ஒரே சபை கொடுதான் இருந்தாங்க மோசடியோடுதான் இருந்தாங்க மோசியவர்கள் பேசிட்டு தான் இருந்தால் இவனு கூட இருந்தாங்க அனைவரும் யாரிடத்தில் பிரியமா தெரியுமா கடவுடத்திலே பு இருக்கவில்லை வாழ்க்களை பிடித்தும்படி வாழ்கின்ற வாழ்க்கையில இறைவனை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை எங்கே இல்லையோ அங்கே நிச்சயமாக கிறிஸ்து இல்லை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சிலவர் பலவன் சின்ன குழந்தை நம்முடைய குழந்தையாக இருக்கட்டுமே அன்பு செலுத்தாலும் எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்க முறைக்கிறாங்க அப்படி குழந்தைகள் கூட அன்பு செலுத்தாலும் வருகிறதில்லை இறைவனும் அன்பு செலுத்தின இடத்தில் மாத்திருந்தான் வருவாராம் பெரியமானுடைய இடத்தில் அன்பு குருந்து இவருடைய கற்பனைகளை கைகொள்வதற்கு ஆயுதம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் சிலதை விட்டு விடுறோம் இதனால சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறார் பிரியமான தேவ ஜனமே அப்படிப்பட்ட எல்லா ஆடு பிரியமாக இருக்கவில்லை அகில மனாந்தளத்தில் அணிந்து போனான் என்று சொல்லி பருசுத்தாமி அலுவலர் சொல்லுகின்றார் விவசாயத்தில் பிதாபாய் பேசியிருக்கிறார் குமாரனும் பேசியிருக்கிறார் கத்திர தூதலாளரும் உண்டு என்று ஆணைத்தரமாக தேவிடப்படிகள் சொல்ல வேண்டும் என்ன வேண்டும் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வேதம் எப்படித்தான் காண்பித்திருக்கிறது அதை நாம் அப்படி ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாசிக்கலாம் ஏத்திராகணும் இருபத்தி மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் மழையிலேயே ஒன்றை காக்குவதற்கும் நான் ஆயிரத்து மணியில் சமணத்தில் உன்னே போய் கொண்டு போய் சேர்க்கிறவருக்கும் யாரை சொல்றதா இப்போது பிலாமாகி போதும் சொல்லுகிறார் இது நான் ஒரு தூதனைவருக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்திலே சேர்க்கையாக இருந்து அவர் வழக்குக்கு செங்குடு அவரை கோபப்படுத்தாதே தரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என்னுடைய நாம் அவருடைய உலகத்தில் இருக்கிறது அவர் என்னுடைய குமாரன் என்னோடு கூட இருக்கிறவர் எனக்குரியவர் எனக்கு சமமானவர் என்னுடைய நாமம் என்று சொல்லும்போது எனக்கு சமமானவர் என்று சொல்வதற்கு பொருளாக இருக்கின்றது அதனால சிறப்பு மாறுமண்டுதான் அந்த நாமம் இயசுகிற நாமம் தான் என்று சொல்லி ஏசுகிற நாமத்தினரை சொல்லிவிட்டாலே அப்படி இல்லாதபிடிக்கு மிக கவனமாக தெளிவுள்ளவர்களாக நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன் இவ்வாசிகளை அதிகார யாத்திராகணும் யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் செய்து போட்டார்கள் மோசையை நிலமாக சீனா ஆண்டுகளோடு நாற்பது நாட்கள் ஓசமிருந்து புசிக்காமலும் குடிக்காமலும் உறங்காமலும் இருந்து ஆண்டவர்கள் எழுதி கொடுத்த பத்து கற்பனைகளை கொண்டு வரும்னாலே ஆறு மக்களுக்கு மக்கள் ஆரோடத்தில் முறையிடுகிறார்கள் மோசடிக்கு நம்ம இனி மோச வர மாட்டேன் ஆகினாலும் எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாகி என்று சொல்லி இல்லமாக நாங்கள் எழுத்துக்கொண்டா பரவாயில்ல இனிசானு கிடையாது ஒன்றும் கிடையாது என்று சொல்லி ஆரோடத்தில் சொல்ல அந்த மனுஷனே இல்லப்பா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம் மக்களுடைய பகமையை சமாளிக்க முடியாதனாலே மக்கள் சொல்லத்தான் இப்ப குருக்கள் எல்லாம் கேட்பாங்க என்ன உத்தியோகம் தரமாட்டோம் பிழைப்பும் போடும் அடிக்கையும் எப்படியும் போட்டுதான் எழுத்தார்கள் செய்து கொடுத்துட்டேன் கண்டுகிட்டி இதுதான் உங்களை எயித்திருந்து அழைத்து வந்த தெய்வம் என்று செலி பண்டிகை எல்லாம் கொண்டு நாடுறாங்களே ஆண்ட ஒரு சின்னாருடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் இப்படி வெளியே விட்டு வெளியே விட்டாருங்க கடந்து போய் இந்த செல்ல முந்த கோபத்தில் கற்பனை எல்லாம் உடைத்து இப்படி வந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற ஆண்டனத்தில் விலகிக்கொள் பெரிய மனிதனாக மாற்றுவேன் இந்த ஜனங்களை அழிக்க போற என்று சொல்லும் அவர் முறையிட்டு ஜபம் மண்டகின்றார் இந்த ஜனங்களை மன்னிக்க வேண்டும் முந்திர வசனத்திருந்து வாசிங்க அப்படி என்ன அவருடைய பெயர்களெல்லாம் இந்த காலத்தில் புசத்தில் எழுதியிருக்கிறார் ஜீவ புசத்திலே பேர் அப்பொழுதே எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் காணுகின்றோம் அங்கே மோசடிதமாக மக்களுடைய பாவத்தை மன்னிக்காது போனால் நீ எழுதின உன்னுடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கருக்கி போடும் என்றான் உனக்கருவமாக பணம் செய்வது என்பது கருக்கி போடுவேன் நீ போய் உன் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார் ஆ மாகிரும் நான் விசாரிக்க ஆள் அவருடைய பானத்தை அவனிடத்தில் என்று சொல்லி பிதாவாகி தேவன் மோசை பேசுகின்றார் ஆலோ லுய்யா ஆலோ பிரியமான தேவ ஜாதமே அகை நாள் குமாரன் உண்டு என்கிற சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் கடவுள் சொல்லுகிறார் ஏற்றுக்கொள்ள எங்க அப்பா உண்டு நாங்கள் உண்டு என் பிள்ளை உண்டு சொல்லலாம் தப்பு கிடையாது எல்லாரும் போறதில்லை எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க சிவன் பரமவிஷ்யன் என்று சொன்னி மூணு கடவுள் உண்டு சொல்லலாம் மூணு கடவுள் என்று சொல்லவில்லை எல்லாரும் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பிதாவும் உண்டு குமார் உண்டு பருசுத்தானின் உண்டு மூவரு ஒரே தன்மையுடைய இருக்கிறார்கள் மூவரும் எப்படி எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து நாம் அவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பரிசு நமக்கு விளக்குகிறது சங்கீதம் பதினெட்டு இரண்டாவது வசனத்தை உருவாசிக்கலாம் சங்கீதம் வசனம் இவ்விதமாக அரசனாகிய தாவிதை கண்மலை என்று சொன்னார் என்ற சொல்லி பரிசுத்த வேதாகவும் அவர்கள் காணுகின்ற நிலை அவருடைய உறுதியுள்ள நிலையை பார்த்து இருக்கிறவராகவே இருக்கின்ற அப்படினால் அவர் கண்மேலையாக இருக்கிறார் என்று இங்கே காவிதிராஜா சொன்னதாக நம்மை வாசிக்க கேட்டோம் கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணியை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாக இருக்கிறார் என்று மோசடி விதமாக ஆண்டவரை கூர்ந்து சொன்னார் அவர் இந்த கருத்துடைய தூதர் அனுமதித்தார் அவரும் கண்மேலை என்று சொன்ன ஆரம்பிச்சரி பரிசுத்த வேதாக வாசிக்கலாம் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதலட்ச வாசிக்கின்ற பொழுது இங்கே மோசை ஆண்டு விடத்தில் முறையிடுகின்றார் தேவரை தேவனுடைய பிரசனத்தை உணர அவருடைய மகிமையை காண அவர் நம்மளோடு கூட என்று சொல்லி அவர் மோசி ஆண்டு விடத்திலும் மக்கள் இசை மக்கள் பாவம் செய்து விட்டார்கள் மிக்கரக வழிபாட்டுக்காரனாக மாறிவிட்டார்கள் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கட்டுரை நாமத்தை முன்பாக கூறுவேன் எவன்மேல் கிருமியா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருமியாயிருப்பேன் எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னது அவன் உங்களுடைய மகிமையை எனக்கு காண்டித்தருவோம் அப்படியே கடவுளை நான் காண கண்டால்தான் எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்ற சட்டத்தை மாற்ற நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இனி உயிரை நான் பார்க்க வேண்டும் எங்களோடு வரவேற்பை நான் அதனால நம்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசி அவங்களோட முறையிடும் பொழுது அதற்கு என்னுடைய தயாரி நான் உனக்கு முன்பாக கடந்து பண்ணி கருத்துடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் கிருமியாருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருமியாக இருப்பேன் என் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீங்க முகத்தை காண ஒரு மனுஷன கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது நீ முகத்தை காண ஒரு மனுஷனின் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றால் பிலாவாகிய தேவனை குடிச்சோன்னு ஒரு குமாரனை எல்லாரும் பார்க்கலாம் அவர் மனுஷனாக வந்துவிட்டபடிதால் எல்லாரும் பார்க்கின்றோம் கருத்துடைய தீதமானவரை எல்லாரும் பார்த்து பார்த்தார்கள் பிதாவாகிதே என்னுடைய தன்மையினர் தெரியுமா அவரை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு மகா பயங்கரமாக மகிழ்வு உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்று திரும்புகின்ற என் முகத்தை காண மாட்டாய் ஒரு என்னை கண்டு உயிரிழக்கக் கூடாது என்றார் கருத்தை இதோ என்ன இதோ என்பதை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் மகிழை போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டுமே கரத்தினால் உன்னை ஓடுவேன் நான் கடந்து போக மட்டுமின் கரத்தினால் உன்னை ஓடுவேன் கரத்தை எடுத்து இந்தியன் கரத்தை எடுத்து நடத்தினவன் பேசுகின்ற அந்த ஒரு இடம் இருக்கின்றதா அது கண்மலை என்று சொல்கின்றார் அந்த கண்மதில் ஒரு வெடிப்பு இருக்கின்றது தேவனுடைய துரிச்சபை என்பதை பல்வேறுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து எவடென்ஸ் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது திருச்சபை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இயேசுடைய விழாவில் இருந்து எடுக்கப்பட்ட சபை விழாவில் இந்த வெடிப்பு அந்த சபை உண்டாகி இருக்கின்றது அந்த வெடிப்பைதான் சபை என்று சொல்லி சொல்லுகின்றது மிதமாக புதாவாகித்தவன் சொன்னதால் நடத்த ஒரு இடம் உண்டு ஆகினால் நான் கடந்து போக நான் கடந்து போகும்போது உன்னை அந்த கண்ணலின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக என் கரத்தினான் உன்னை மூடுவேன் பின் கரத்தை எடுப்பேன் அப்போது என் பின்பக்கத்தை காண்பா என் முகமோ காணப்பட மாட்டாது கண்ணில் ஒரு வெடிப்பு இருக்கின்றது அந்த வெடிப்புகளை உடனே வைத்து நான் மறைத்துக் கொள்வேன் நான் கடந்து போது முறை என்னுடைய பின்பக்கத்தினை பார்க்க முகத்தை பார்க்க என்று ஆண்டவரி சொல்லுகின்றார் கடவுளை பார்க்கிறவர்கள் எங்கே பார்க்க வேண்டும் என்று வேத வாழ்க்கை நமக்கு படிப்புகின்றது தேவனை பார்க்க முடியும் என்கிறதும் தேவனுடைய சபையிலே தேவன் வழங்கியிருக்கிறார்கள் அமீதமான ஒரு தெய்வீக அனுபவத்துள்ள நாம்தான் வந்திருக்கிறோம் இந்த வேத வாக்கியங்கள் படிப்புகிறது என்பதை உங்கள் பற்றி சொல்லிக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு வெடிப்பிலே நான் உன்னை வைத்து உன் என் கருத்தினால் அப்போது என்னுடைய மகிமியை காண்பார் என்று சொல்லி யோசனை நடத்தல அண்டவர் சொல்லுகின்றார் புத்தகம் இரண்டாவது காலம் பதினான்காவது வாசிக்கின்றபோது மனவாட்டி என்றும் அந்த மனவாட்டி எங்கே இருக்க வேண்டும் என்ற வேலை வாக்கின் சொல்லலை வாசிக்கிறோம் கண்களின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கலையும் புறாமே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சட்டத்தை எனக்கு கேட்கட்டும் சட்டம் என்பது முக ரூப அழகமாக இருக்கிறதாலே இல்லையோ ஏதன் மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மனிதன் தேவரை பார்க்கக்கூடிய கூடிய இடமாக திருச்சபை இருக்கின்றது அந்த திருச்சபையின் திருச்சபை குறித்து அவன் ஒரு குறித்து சொல்லும்போது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகையின் புறாமையே உன் முகரூபத்தியலுக்கு காணி ஒரு சட்ட இன்பமாக இருக்கிறது ஒரு முகநிலை மிக அழகாக இருக்கிறது என்று சொல்ல சொன்னதாக ஆசைக்கிறேன் புரியமான தேவ ஜானமே திருச்சபை உண்டாக்கி இருக்கிறார் என்று அந்த திருச்சபை தேவனை பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் ஆலோனியம் ஆலோனியன் சண்டை போடுகின்ற இடமாக கொள்ளை அடிக்கின்ற இடமாக கொள்ளைக்காரன் போடுகின்ற விடமாக இல்லாதபடிக்கு அது மனிதர்கள் தேவனை பார்க்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று அவை சொல்கின்றபடி கணலில் ஒரு வெடிப்பு உண்டு அங்கே வைத்திய கருத்து நாள் மூடுவேன் நான் கடந்து போகும்போது பின்பக்கத்தை காண்பாள் என்று பிணாவாக சொல்லுகின்றார் நாங்கள் இங்கே குமார்மனாகி கருத்து நமக்கு பிரசனமாகும்படியாக நமக்கு பெரும் தரிசனம் வரும்படியாக அவர் இப்பொழுது ஆவியில் இருக்கின்றபடி நாள் ஆவினோடு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கண்ணனின் வெடிப்பாகி திருச்சி உருவாக்கி தந்திருக்கிறபடிதால் ஆண்டவரம் அதிகமாக சொத்தரிக்க வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது சமத்து வாசிக்கின்ற பொழுது விதமாக வாசிக்கலாம் நான் என் பரிசு மருத்துவம் கொண்டு வந்து என் ஜம வீட்டிலேயே அவர்களை மகனம் பண்ணுவேன் அங்கே உடைய சர்வாத தகவல்களும் பணிகளும் என்னுடைய பணிபடுத்திய மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜனநிலை மகளை அழிவியதான் என்னுடைய பருவத்துக்கு கொண்டு வந்து அங்கே என்னுடைய ஜப வெட்டி அந்த பருவத்தினுடைய வெடிப்பு தான் பருவதேச கரிசையை குறிப்பிடுகின்றது பருவத்தினுடைய ஒரு வெடிப்பு இருக்கின்றதே அந்த திருச்சபையை குறிப்பிடுவது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற மகிழ்ச்சியா அந்த மலையரத்திலே உங்க வைத்து நான் உனக்கு தரிசனத்து மூன்றாவது இரண்டாவது மகிமையை காண்பதற்கு ஆசையோடு கூட கண்டு கழிபூர்ந்தேன் ஆசைக்கலாம் இப்படியே பார்க்க ஆசையா இருந்தது இப்படியேத்தலத்திலுமே பார்க்க ஆசையா இருந்து வல்லமையோ மகிமையும் கண்டே வல்லமையும் மகிமையும் கண்டே அன்வியத்தில் ஒருவர் எதற்கு தெரியுமா ஆண்டு பிரசனத்தை உணர்வதற்காக அந்த உணர்வோடு வாஞ்சியோடு நடக்கிற மக்கள் அடைந்து கண்டு கடிபுர்ந்து கடந்து போகிறார்கள் அப்படி எல்லாம் அந்த மக்களும் உறங்கி விட்டு விட்டு வந்து அப்படித்தான் நடக்கும் ஒரு அம்மா அடிக்கடி சாட்சிகளான கோயிலுக்கு வந்தோட எனக்கு ஒரு சின்ன உறக்க வேறியா அப்போ ஒரு செப்போ கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம சொல்லி நல்லது தலையடை கொண்டு வந்து உறங்கியிருக்கு பெரிய செப்பன் கிடைக்கும் அப்படி கோயிலுக்குள்ள வீட்டில் கோயிலுக்கு என கொடுக்கிற பிரசனங்களை கேட்காதபடி சாட்சிகளை உணராதபடி பாடல்களை பாடி ஆராதிக்காதபடி உணராதபடிக்கு செப்பன வைத்துவிட்டு அழைத்துச் சென்றவிடுவான் அப்படி நாடானபடிக்கை இப்படியே சுத்த சலத்திலுமே பார்க்க ஆசையாக இருந்து மகிழ்ச்சியும் கண்டேன் ஆலயத்துக்கு சென்றீர்களே என்ன கிடைக்கும் என்று கேட்டால் இந் ஆண்டுகளை நான் பார்த்தேன் என் ஆண்டுகள் நான் சட்டத்தனவன் கேட்டேன் என் ஆண்டுவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய தைது உடைய மக்களாக மாற வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகம் அதை எதிர்பார்க்கின்றது நாங்களும் ஆலயத்துக் கொண்டா உங்களை கடவுளை பார்க்க முடியுமா அவர் எங்களோடு கூட பேசுவாரா என்று சில மக்கள் கேட்கும்படியாக சாட்சிகள் மாற வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகின்றார் நான் தேர்தல் என்பதற்கு இவர்கள் எப்படி இருக்கிறீங்களா சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் கருத்து கருத்தராக கண்ணலையாக இருக்கின்றார் அந்த கண்ணலின் ஒரு வெடிப்பு இருக்கின்றது அதுதான் என்று சொல்லி வேதவாக்கி நமக்கு விளக்கம் தருகின்றது அந்த மோசை இடத்தில் பேசும்போது மோசை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பும்போது என்னுடைய முகத்தை பார்த்தவரோடு உயிரோடு இருக்க முடியாது அகிலால் என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு ஒரு கண்ணலை உண்டு அதில் ஒரு வெடிப்பு இருக்கின்றது அந்த வெடிப்பிலே வைத்து நான் அவருக்கு தரிசனம் தருவது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னிருந்தார் பெரிய மாணவர்களே ஏதோ ஒரு இடத்துல வந்து கூடி டங்க சரி யாரும் நீ விடாதுங்க இது அந்த கம்பளையினுடைய வெடிப்புகளே வந்திருக்கிறோம் உன்னத மாணவருடைய மனதில் இருக்கிறதும் நிழலில் இந்த நிழல் பாதுகாப்பாக இருக்காது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இவாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதமே வந்து நீர் காத்து பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் எத்தனையோ மக்களோட தெய்வங்களை மணி கொண்டார்கள் பாதுகாப்பு உண்மை அந்த தெய்வங்களுக்கே சச்சிகள் வந்து வீடுகளிலே போராடி அழித்து விடுகின்றது அவர்களது தேடி விலகி தெரியும் பாதுகாப்பு இல்லை இங்கிருந்து வெளியே போகலாம் ஆண்டு பார்க்கிறார்கள் அப்படி இல்லாத பிடிக்கிற மர வேண்டும் என்று தெரியுமா அந்த மறைவிடத்துக்குள் கடந்து வர வேண்டுமா நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் அலுவலியம் இதனால் சொல்லும்போது என்ன நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து ரட்சியணிய பாடகளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படி எல்லாம் கொண்டு வந்து ரஷிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பாட துணிக்க செய்வீர் இந்த மறைவிடத்துக்குள் வருகின்ற மக்களுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா ரட்சிப்பு கிடைக்கின்றது ஹலோ அகன்தான் தாங்கின பாடகளை என்னை சூழ்ந்து கொள்வீர் ஹலே மறைவிடத்துக்குள் என்னை வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுவது போல உலகத்தில் இருக்கிற எந்த மக்களாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் எந்த இடத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் கொடிய தடுத்தர்களாக கொடிய ஏழைகளாக இருந்தாலும் மறைவிடத்துக் கொள்கின்ற மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்றார் மறைவிடத்துக் கொள்வது மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொண்டு செல்லப்பட்டது தூய்மை சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு மத்தோவர் மாணவன் எழுகின்றேன் நான் கம்யூனிசத்தை விட்டு இயேசு வந்த நாள் பெரியார் மூலமாக நான் இயேசுதான் வந்தேன் எனக்கு வேத வாக்கியத்தை வேண்டும் வேதத்தின்படியே வாழ வேண்டும் என்கிற விருப்பம் மனம் திரும்பி எல்லா பாவக்கடி பாவம் என்றால் உள்ள தலைவரை தேண்டுகிறமான பாவம் சேவனில்லை சேவனுக்கு கடத்த அனுமதி தரவில்லை சிவக்கோ கொடிகளோ சேவை பார்க்கிறதோ மற்றபடி எந்த காரியம் இல்லாதபடிக்கும் வாழ்ந்திருந்தோம் ஆனால் உலகத்தில் சில எண்ணங்கள் கோபங்கள் தீய உணர்கள் உண்டாவது வாரிப்பிரத்தில் உண்டாக இருந்தது அப்படி எல்லாத்தையுமே விட்டுவிட்டு விட்டு ஒரு நாள் ராத்திரி நான் பல நாங்கள் ஜபித்துக்கொண்டே இருக்கிற ஆண்டவரேன் மன்னித்து விட்டேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும் நான் இப்போது நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெவ் பண்ணி கொண்டிருக்கின்ற போது நான் ராத்திரி இருபது பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்து வர நேர்த்திட்டு அதுக்கப்புறம் மேகமாக ராத்திரி முழு ஜபித்ததாக இருக்க பழக்கம் அப்படி ஜோமண்டி கொண்டிருக்கின்ற பொழுது துணி ரெண்டு காட்சி காட்டப்படும் ஒரு கண்மலை அந்த கண்மலை கரகருகலையாக காணப்படுகின்றது அப்படின்னால பார்த்துட்டே இருக்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது முது ஒரு பெரிய தொஷ்ட மிருகமாக யானையாக இருக்க முடியுமோ அப்படி ஏதாவது தீண்டிவிட முடியுமே நாம் காட்டுக் கொண்டு என்று சொல்லியாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அந்த மலை கொஞ்சம் அசைய ஆரம்பித்தது அப்படியே பின்பக்கத்தை நான் பார்க்கிற மாதிரி அந்த எப்படியே திரும்பி முன்பக்கத்தை காண்பிக்கிறது ஒரு பெரிய பயங்கரமான இதை பார்த்து அந்த ஒரு யானை பெரிய மிருகம் எனவே பயம் உண்டாகி விட்டன இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் வந்துச்சுன்னா என்று அடுத்து ஓட ஆரம்பிக்கிறேன் சற்று தள்ளி போன பிறகு ஒரு கண்மலை இருக்கின்றது ஒரு சாதாரண ஒரு அந்த மலையை சுற்றி சுற்றி நான் யானை என்னை சுற்றுகின்றது அந்த மலைக்கு மேலோடு ஏறி தாய்க்கிட முடியாது ஓடி வந்து விட்டு நெருங்கி வருகிறது நானும் வேகமாக ஓடுகிறேன் களைப்பு அதியமாகிவிட்டதும் பயு ஒரு பக்கம் பின்னால் எட்டி பார்க்கிறேன் ஓடுகிறேன் ஓடுறேன் நான் முன்னாலே ஓட அது பின்னாலும் துரத்துக் கொண்டே வருகின்றது அப்படி வரும்போது என்னுடைய உலகத்தில் ஒரு பாடல் எல்லாம் ஒரு வெடிப்பூண்டாக அந்த வெடிப்புகளை நாம் ஒழித்துக் கொள்ள முடியுமே இல்லாத எந்த வகையில காட்டுக்கொள்ள எந்த மரமும் கிடையாது செடியும் கிடையாது உள்ளத்திருந்து ஒரு பாடல் உருவானது நான் சின்ன வகைகளை பாடியிருக்கிற பாடல்கள் பிள்ளைண்ட மலை புழவுண்டேதும் தாருக்கம் காயம் வாழ்ந்தோஷ நீர் வேளும் பாத்தோஷங்கள் டி அந்த பாட்டை நான் உள்ளத்தில் பாடிக்கொண்டே மலையை பார்த்துட்டே போறேன் இந்த மலை வெடிக்குமானால் அந்த வெடிப்புகளை போய் நாம் ஓடிக்கொள்ள முடியும் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த கண்மையினுடைய ஓரத்தில் ஒரு வெடிப்பு உண்டாகுது ஓடி போய் அந்த வெடிப்புகளை படுத்துக் கொள்கிறேன் யாரும் அங்க வாங்க முறை தேடி பார்த்தவங்களுக்கு பெரிய கல் தூக்கி அந்த கல் வந்து எனக்கு மேலே இருக்கிறது வெடிப்புக்கு மேலே இருக்கிறது உள்ள என் மேல நான் அப்படி இருக்கும்போது படிச்சிட்டு இருக்கும் போதும் இந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படி இந்த பயவுடன் எனக்கு மேல எடுக்கிறது நான் இந்த கல்லு மேல எடுக்கிறது கண்ணு முடிச்சு மது தூக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி போகும்போது பயன்பட்டு வரலாறு இருக்கணும் மேல போடுறது தெரியுமா அப்ப நான் நினைச்சுட்டேன் அப்படி என பாவம் எண்ணிக்கப்பட்டாச்சு எண்ணிக்கொண்டதே தவிர இந்த கண்பரின் வெடிப்பு என்றால் என்ன என்பது அப்படி எனக்கு தெரியாது காரணம் நான் திருச்செல்கள் வரவில்லை ஹாலவியல் அகில அருமையான தேவ தினம் எல்லாருக்கும் தரிசனங்களை ஒன்று கொடுக்கின்றார் தரிசனத்தினுடைய பொருள் சரியாகபடி அநேகரிப்பினும் இன்றைக்கு மகன் கொண்டிருக்கிறார்கள் நான் காலம் சென்ற பிறகு திருச்சிக்கு வந்த பிறகு பாவமாண்டி பெண் உபதேசத்தை கருத்தில் வெளிப்படுத்தி கொடுத்த பிறகுதான் திருச்சிக்கு இந்த அதிகாரம் உண்டு மதிப்பினால் அறிந்து கொண்டேன் அருமையான தேவ ஜனமே அந்த கண்ணியின் வெடிப்புகளிலே தங்கதலையும் பராமரி அலவியம் உன் மிகரவை எனக்கு காட்டி உன் சட்டம் எனக்கு இண்டமாக இருக்கிறது உன் சட்டத்தை நான் கேட்கட்டும் என்று அண்டம தேவன் நம்முடைய சட்டத்தை கேட்கின்ற ஒரு இடம் தேவடைய சட்டத்தை நான் கேட்கின்ற ஒரு இடம் அது இந்த கண்ணியின் இருக்கின்றபடியால் அந்த வெடிப்புகளை நாமல் கடந்து வந்திருக்கிறோம் அலுவியம் பாவமீப்ப மனிதன் பெற்றுக் ஒரு இடம் அதற்கேசு ஏற்பாடுகளை பாவமடி அந்த ரத்தம் அந்த நடிப்பதான் தெரிச்ச வேண்டும் என்று சொல்கின்றது அந்த பார்த்து ரூபிக்கப்படுவார் என்று அக்கருத்துமாக நூக்காயுதமாக இருக்கிறார் அப்போது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது நாம் பிடிவா செய்கிறோம் எங்கள் எல்லா இடத்திலும் தேவைப்பட்டிருந்தார்கள் இப்ப ரசிக்கப்பட்டவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கேன் அவன் கேட்டு ஐயா ரொச்சி எப்போ கிடைக்கும் அது எப்படி சொல்ல முடியும் அவர் எப்போ தூங்கிட்டு இருக்கும் ரசிகளும் ஒரு ரெண்டு வடிக்கல பைபிள் எப்படி சொல்லல எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எப்படி ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக இல்ல சபைக்கு கொண்டு வந்தா ரசி இல்லப்படுகிறார் சபையெல்லாம் இப்படி முக்கியப்படுத்தக்கூடாமசிங்களோ என்று வாசித்தது அவருக்கு தலைவலியாக போட்டு விதத்தை தப்பினமாக வாசித்து தப்பினமா பிரசிச்சிருக்கிறோமே ரட்சிக்கப்படுகிறவர்கள் நாங்கள் ரஷிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டோமோ என்று சொல்லி சொன்னார் ஆண் புரியமானால் இயேசுனவர் தான் இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார் அது இயேசுடைய விழாவிலிருந்து ஏற்பட்ட அந்த மெடிப்புக்குள்ளாக அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிற பாதுகாப்பு கிடைக்கிறதாலேயா மேற்கொள்ள இருப்பதற்கு நெடுப்பை கற்று கட்டளிய மரபில் இருக்கிறவன் சரும அல்லவுடைய நிழலில் தண்டுவான் என்று சொல்லுகிறார் நமக்கு அந்த மறைவுடன் கிடைத்திருக்கிறதற்காக ஆண்டவரின் சொத்துரிப்பு சங்கீதம் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது இங்கு விவசாயம் நாலாவதிகாரம் ஆறாவது வாசிக்கலாம் இசை நல்ல பரிகாரம் வசனம் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றிற்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் வரைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அந்த கூடாரம் தான் தீர்ந்த திருச்சபை அது பகலிலேயும் வெயிலுக்கும் புகழிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காலும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் உன்னதமான மறைவில் இருக்கிறது அந்த நிலையிலே சர்வ வலுடைய நிழலில் தந்துவா வெயிலுக்கு நிழலாகவும் இதாக மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் என்று சொல்லிருக்கின்றது போல இந்த கடைசி அந்த கூடாரம் இங்கே உருவாகி இருக்கின்றது உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகளும் தவாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த கூட ஆழம் போதுமானவராக இருக்கிறது என்பதை சபையின் மலையத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் இருபது ஞாயிற்றுக்கிழமை மாத்திர மானியத்துக்கு வந்தோம் கொஞ்ச நேரம் விரித்திருந்து பாதி உறங்கி விட்டு போனோம் என்று எண்ணி விடாதீங்க இது கடவுள் கொடுத்திருக்கின்ற மறைவிடம் ஒன்பது மாணவனுடைய மரணம் இருக்கிறதான் சர்வான் அப்படி என்ன மட்டுமல்ல எந்திரிங்களை தீர்மானிச்சிருந்தேன் அவற்றா நாம் செய்ய வேண்டும் என்று தவிர மற்றவர்களை கொடுத்து நாம் தீர்ப்பு நமக்கு அதிக நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை மாற்ற உணர்ந்து என மக்கள் வேண்டும் என்று தேர்தல் சமூகத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம் சங்கீதம் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அரசனாகி தாமீது என்று சொல்லுகின்றார் மறைத்து இங்கு நாளில் அவர் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து மேல் உயர்த்துவார் என்னை கண்மனையின் மேல் உயர்த்துவான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரங்களை ஒழித்து வைத்து என்னை கண்களை மேல் உயர்த்துவார் சாப்பாள் கொடுக்கிற எல்லா தீங்குக்கும் என்னை இந்த மரவிடத்துக்குள்ளே மறைத்து ஒழித்து வைத்து என்னை கண்களினை உயர்த்த போகிறார் என்னை உயர்த்த போகிறார் அலோலியா இயேசு உயர்ந்திருக்கின்ற பொண்ணு நம்மளோட உயர்த்த போகிறார் என்று எதுவாக்கின் சொல்லுகின்றபடி நாள் இந்த கூடாட மறைவுக்குள்ளது சாத்தாந்தமை போக விடாதபடி மறுபடியும் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்தில் அவர் விழுந்து விடாதிருப்பதற்கு அவர் என்று தம்முடைய கூடாறு மரபில் தீங்கு அவர் என்று தம்முடைய கூடாட்டத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரவிலை ஒழித்து வைத்து என்னை கண்ணலின் மேல் உயர்த்துவார் அறியா விழுந்து இது சுத்த வாழ்க்கையிலிருந்து மர்மகராஜ் செல்ல முடியாது என்று வாழ்ந்து கொண்டிருந்தபோது ஏழைகளும் கோடைகளும் ஆகி நம்ம இந்த கூடாரும் மறைவுக்குள்ள மறைத்து இம்மட்டும் பாதுகாப்பு நடந்தால் இது இறைவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்து அதிகமாக ஆண்டவரை சூத்தரிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கிறோம் சாத்தார் ரொம்ப தந்தரம் உள்ளவன் யாரை எப்படி விளை வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தப்படக்கூடியது ஏதோ என் தோட்டத்தில் எந்த மனுஷனும் இல்லாத மாற்றம் இறங்கிக் கொண்டிருக்கிறேன் போய் ஏவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைத்துவிட்டு கடந்து போய் முழு சமுதாயமும் இன்றைக்கு உலக முழு உலகம் பாவமாக போல இன்றைக்கும் பிரசத்தியமடைந்து வருகிற மக்களுக்கு எல்லாம் சாத்தாரப்படி செய்கின்றான் இன்றைக்கு தானிச்சல் பற்றி நாளிலே அவர் என்னை தம் கூடாடத்தில் மறைத்து என்னை தமது கூடாறு மறைவிலை வைத்து என்னை கண்மணிலே உயர்த்துவார் அலையா அவை நான் புரியமாறுவர்களே ஏ ஒரு திருச்சலு தந்திருப்பது சாத்தாவுடைய சகல தீமைகளுக்கு நான் நிலைக்கு காக்கப்பட்டு இயேசு கிருஷ்ண வரும்போது அவரே அவர்கள் உயிர் விடைவதற்காக அவரோடு காண வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றபடி நாளே நமக்கு இருக்கின்ற மறைவிடத்திற்காக அன்றரை சேர்த்திருப்பமாக அலுயா அலு இதை குறித்துதான் பத்திர படிப்பாடு இருக்கிறார் உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவர் மறைவில் இருக்கிறது சர்வ ஜல நிழலில் தங்குமா என்று பக்தர்கள் பாடியிருப்பது போல நம்ம இந்த மறைவிடத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவள் அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசங்க சொல்லக்கொண்ட ஆசைப்படுகிறோம் புரியமான தரவசாதனை அங்கு முழுசை ஆண்டுகளே பார்க்க வேண்டும் என்று விரும்பின பொழுது என்னிடத்திலேயே ஒரு இடம் உண்டு கண்மலையே நாம் உடனே நிறுத்தி அங்குள்ள அந்த வெடிப்பிலே உண்ண வைத்து கைகளினால் என்பது அப்பொழுது பின்பக்கத்தை காண்பாய் என்று இவ்வாபானவர் மோசி முகமுகமாய் காணுகின்றோம் பிரசவத்தை உணவுகின்றோம் அந்த கண்களை ஆகிய வெடிப்பை அந்த கேசு கிறிஸ்துவை எதுவாய் துணிச்சமையாக நமக்கு காண்பித்து அந்த வெடிப்பை துணிச்சமையாக கருத்து நமக்கு வெளிப்படுத்தி அந்த துணிச்சமைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து பாவத்திலிருந்து விடுதலைப் பொருட்கள் செய்து எங்களுடைய பிரசவத்தை உணரும்படியாக செய்து உலகத்திலே சாத்த சகல தந்திரங்களுக்கு நான் விலைக்கு காக்கப்படும்படியாக அந்த மறைவிடத்தை விழாவை நம்ம தெரியுமா ஒரு நாள் இந்த கண்மணியோடு சேர்ந்ததை உயர்த்துவதற்காக நாள் அழுவியா அழுவியா இவளை பெரிதான சீரை சோர்ந்து புகாதபடி சபையின் ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு சபையினுடைய மேன்மைகளை சிறப்பாக எடுத்துச் சொல்லி வேதத்தை தெரியாத வேதத்தினுடைய உலகங்களை எடுத்துரைத்து வழிதள மாறி அலைந்து தருகின்ற மக்களுக்கு இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அழைத்து வரக்கூடிய தகுதி உடைய மக்களாக ஒவ்வொருவரும் மாற என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் வழிகளிலே நின்று பூர்வ பாலைகள் அமையின்றி கேட்டு சாதித்து நல்ல வழி எங்கே பார்த்து அதிலே நடவுங்கள் அப்போது நம்முடைய அத்துமாக்களுக்கு இழைப்பாதல் கிடைக்கும் என்று கருத்தில் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கின்றது போல நம்மை வழிகாட்டியாக அமைத்திருக்கின்ற முடிந்தால் பிற மக்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை மிகச் சென்னையாக காத்துக்கொண்டு அக்கள் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மோட பழகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தின் மீதியாக இருக்கிற எல்லோருக்கும் இந்த வழிகளை செம்மையாக காண்பித்து மக்களை அழைத்து இதிலே வழி இதிலே என்று சொல்கிற சட்டத்தை உங்கள் காதுகள் என்று எழுதியிருக்கின்றபடி அப்படி அழைத்து வர வேண்டும் என்று ஆவியான சொல்கிறார் கடுமையான ஒரு காலம் தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தில் போல உலகத்தில் ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு பயங்கரமான தீங்க காலம் நடத்துவது அந்த கிருஷனுடைய காலம் அந்த அந்த கரிசன் எல்லாரும் வணங்கப் போகின்றார்கள் அதனுடைய முத்தனை குத்திக் கொள்ளப் போகின்றார்கள் அது நிமித்தமாக இறைவனுடைய பாதுகாப்பை சபை மக்கள் மாத்திரமே இந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் அந்த தீமைக்கு உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளப் போகிறாரம்பிச்சு நம்ம அறிந்திருக்கின்றோம் அதனால் அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை கருத்து நமக்கு தரப்பு கண்டுபிடினார் அப்படிப்பட்ட நேரத்திலும் வலியை விட்டு மாறிவிடாது இருப்பதற்கு நம்ம வந்து நிறைய பேர்கள் செய்வார்கள் வேதங்கள் இயேசினாத வந்திருக்கிறார் அவர்தான் ஆட்சி செய்கிறார் ஆயிரவரசு அரசாட்சி செய்கிறார்கள் சொன்னீங்க தானே எந்த அறிமுகமானதும் சபை தலைவர்கள் குறையாதவர்கள் நம்மளுக்கு நாம் அதைக் கொடுத்து தைரியமாக சாட்சி மனம் பேரளித்து விடாமல் அப்பொழுது அந்தபடி ஊழியர்காரலை ஆவியாக மாற்றி ஒவ்வொரு வீடுகளுக்கு அனுப்பி வழி இது நடவு என்று கூப்பிட்டு சொல்கிற சத்தத்தை உன் காதிகள் கேட்கும் உன் போதர்களும் மறைந்திருக்க மாட்டார்கள் என்று பரிசுத்து வயதாக மதுரை தந்திருக்கின்றது போல எல்லாவற்றையும் எழுத கருத்து செய்திருக்கிறார் சில காலத்திற்காக நம்மை கூட்டிச்சேர்த்தான் என்று எண்ணி விடாதீர்கள் ஆகிலிருந்தே மனிதன் கடவுளை காண்பது எப்படி மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பது எப்படி மனிதன் தீமை விட்டு விலகி காக்கப்படுவது எப்படி அவன் ஒரு நாள் ஆண்டு ஒருவோடு விட உன்னகத்தில் உயர்ந்திருப்பது எப்படி என்பதற்கெல்லாம் பெருமலை இலை தந்திருக்கின்றபடியால் அந்த உறவையின்படி அவர்லாறு சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் இந்த கருவைகளை ஒரு ராய் இழந்து முகாம்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வருத்தங்கள் வந்தாலும் எனக்கு என் ஆண்டோருடைய மறைவிடம் போதும் ஆலா ரோயா உன்னதமானருடைய மரணம் நான் இருக்கேன் சர்வ வல்லருடைய நலன் நான் தங்களை சர்வவல்ல முழு வேண்டும் என்று சொல்லி அவரது தரிசனமான ஆண்பவர் சொல்லுகிறார் சர்வ வல்லவருடைய நலன் ஹாலோ அலுவலா உலகத்தில் வேதனைப்பட்டு அவரும்பொழுது நாம் ஒரு நலனுக்குள்ளே ஆதரவான இடத்திலே ஆர்வலாக இருக்கிறோம் இருக்கப் போகிறோம் என்று வேணும் சொல்லுகின்றபடி இந்த இடத்துக்குறித்த மேன்மைகளை எறமக்கள் நன்கு உணர்ந்து பேரனுக்கு அறிவித்து அநேகரை அணியினுடைய மீட்க வேண்டும் என்று அவை அனைவர் கூறுகிறார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் நாம் வந்திருப்பது தேர்தலுடைய அந்த கண்களில் ஏற்பட்டிருக்கிற வெடிப்புகளே நாம் வந்திருக்கின்றோம் நம்மை சாத்தான் மேற்கொள்ள முடியாது பாவம் மேற்கொள்ள முடியாது உலகத்தில் எந்த தீமைகளும் மேற்கொள்ள முடியாது நாம் ஒரு இயேசு கிரிசையோடு உணவத்தில் உயர்ந்து நடத்தியிருக்கப்பவர் கணிலே நுழ்த்துவார் அப்படிப்பட்ட நல்ல கிருமிக்கு நம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கருத்தரப்பலாரின் ஆசிரியப்பாளராக ஆமை